பத்தொன்பதாவது ரெக்கார்டிங் நான்காவது பாகம் சாஸ்திரம் சம்மதிக்கவில்லை பறந்து போன பசுங்குடியை மறக்க சேரமானால் முடியவில்லை தான் ஆனால் இனி ஒரு புதிய வரலாற்றை அவளை கொண்டு எழுத முடியுமா அப்படி எழுத முயன்றால் அது அவரது அடையாளமாகி விடாதா அரச தருமப்படி சிறிது காலம் வரையில் அவரது யூஜியான அவை மறந்துவிடவே சேரமா மனம் என்பது நோயுற்றால் வெற்றிவிடக்கூடிய அங்கம் அல்லவே இருப்பினும் அதை வெற்றிவிட வேண்டிய நிலைமையிலே தான் சேரமான் இருந்தார் எங்கேயோ உள்ள ஒரு சோலையில் எங்கிருந்தோ வருகிற கிளிகள் தானே அமர்கின்றன அமர்ந்த இடம் நல்ல இடமாக இருந்தால் அவை அங்கேயே குடிப்புகுந்து விடுகின்றன ஆனால் பச்சை மரம் மொட்டை மரமான பிற்பாடு கிளிகள் பாதுகாப்பை கருதியாவது பறந்து செல்லத்தானே வேண்டும் அரச பீடத்தை கைப்பற்றுவதில் வெற்றி பெற்ற சேரமான் காதல் பீடத்தில் தோல்வியை கண்டவர் கட்டிய மனைவி உயிரோடு இருக்க இன்னொருத்தியோடு வரும் காதல் புனிதமான காதல் தானா எங்கே மனது ஆழமாக பதிந்து ஒரே கதியில் ஐக்கியமாகி விடுகிறதோ அங்கே எத்தனை முறை வந்தாலும் காதல் புனிதமானதே காதல் இல்லாமல் ஒரு திருமணம் திருமணம் இல்லாமல் ஒரு காதல் இரண்டிலும் கிடைத்தது தோல்வி தோல்விகளை தாங்கிக் கொள்வதிலும் சோதனைகளை சகித்து கொள்வதிலும் தானே ஒரு மனிதனின் ஆண்மை அடங்கி கிடைக்கிறது தாங்கிக் கொள்ளலாம் சகித்து கொள்ளலாம் ஆனால் ஒரு முறை பெற்ற அனுபவத்தையே மறுமுறையும் பெறக்கூடாது அனுபவங்களை புதிது புதிதாக கொள்முதல் செய்யலாமே தவிர ஒரே அனுபவத்துக்கு புதிய புதிய ஏட்டுப்பிரதிகள் எடுக்கக்கூடாது பதவியையும் வசதியையும் ஒதுக்கிவிட்டு பார்த்தால் மன்னனுக்கும் பிற மனிதர்களுக்கும் பேதமில்லை எல்லோரது இரத்த ஒரே மாதிரியாகவே துடிக்கின்றன ஆரோக்கியமான எல்லா வயிறுகளும் ஒரே மாதிரியே பசிக்கின்றன சீதையை காதலித்த ராமனுக்கும் மாருதியை காதலித்த மருதியை காண காதலித்த ஆட்டணித்துக்கும் மனோபாவத்தில் என்ன வேறுபாடு திருவஞ்சை கடத்தல் சேரர் குடி மக்களில் காதலில் தோல்வி கொண்டோர் பலர் இருக்கக்கூடும் ஆனால் வரலாறு அவர்களை கவனிக்கவில்லை காவிய கதவுகள் அவர்களுக்காக திறக்கப்படவில்லை நன்மையாயினும் தீமையாயினும் அவற்றை உயர்ந்து உயர்ந்த இடத்தில் இருப்போர் செய்தால் அவை விளம்பரம் பெற்றுவிடுகின்றன சேரமான் யூஜியானா காதல் சேர நாட்டில் நலோடி பாடல்களாகி விட்டது பாண்டிய நாட்டில் இருந்து திரும்பி வந்ததும் சேரமானுக்கு மன எரிச்சல் அதிகமாகத்தான் இருந்தது அதை தீர்த்து கொள்ளவும் அவர் விரும்பினார் அரசியலில் முன்னேற விரும்புகிறவன் தன் உடன் பணி செய்வோர் மீது கோபம் வந்தால் உடனேயே காட்டிக்கொள்ளக்கூடாது காத்திருந்து கழுத்தறக்க வேண்டும் என்பது ராஜதந்திரம் அது சேரமானுக்கும் தெரியும் ஆனால் இது சொந்த விஷயம் இதில் காத்திருந்து சாதிப்பதற்கு என்ன இருக்கிறது யூஜியானாவை மறப்பதென்னு முடிவு கட்டியாகிவிட்டது அது வேறு விஷயம் ஆனால் நாராயண இன்னும் நீண்ட காலம் கலந்து பழகியாக மனதில் ஒரு கருப்பு புள்ளியை வைத்துக்கொண்டு அந்த பழக்கத்தை தொடர்ந்தால் மேலும் பல குழப்பங்களுக்கு அது காரணமாகிவிடலாம் ஆகவே நம்பூதிரிகளை சந்தித்து நேருக்கு நேராக கேட்டு விடுவது என்று சேரமான் முடிவு கட்டினார் நேருக்கு நேராக பேசிக்கொண்டு விட்டால் எவ்வளவு பெரிய கேள்விக்கும் விடைகெடுத்துவிடும் பேசவில்லை என்றால் சிறிய கேள்வியும் விஸ்வரூபம் எடுக்கும் நம்பூதிரிகளை சந்திக்க அவர் தேர்ந்தெடுத்த நேரமும் இரவு நேரமே உன்பு யூஜியானாவை பார்க்க போனது போல் முக்காட்டிட்ட சேரமான் அல்லன் இப்போது புறப்பட்டது கேரள பூமியின் மா மன்னன் மூன்றமான் மூன்றாம் சேரமான் பெருமாள் முன்னும் பின்னும் புறவி வீரர்கள் செல ரதத்தின் இருபுறமும் தீவட்டி ஏந்தியவர்கள் ஓடிவர பொன்கூரை வேந்த ரதத்திலே அவர் பயணம் செய்தார் நாராயண நம்பூதிரி என்ன இதனை எதிர்பார்க்காதவரா எதிரி வில்லை ஏந்துவான் என்று தெரிந்ததுமே மார்பில் கேடயத்தை கட்டி கொண்டு விடும் மாபெரும் ராஜதந்திரி அல்லவா சேர வரலாற்றில் கணிதமேதை என்று பெயர் பெற்றவர் அல்லவா அவர் அவர் அளந்து கொடுக்கவும் தெரிந்தவர் அளந்து எடுக்கவும் தெரிந்தவர் புதிதாக கட்டப்பட்ட நம்பூதிரிகள் சபைக்கு சேரமான் வந்ததும் கதவை திறந்தபடியே நான் எதிர்பார்த்தேன் என்றார் நாராயண நம்பூதிரி காத்து கொண்டிருப்பீர்களே என்றுதான் வந்தேன் நானும் என்றால் சேரமா நான் போடும் கணக்கு எப்போதுமே தப்பாது என் கணக்கு சில நேரம் தப்பி காரணம் நம்பிக்கை தவறான காரியங்களில் நம்பிக்கை தோற்றுப்போவது இயற்கை நான் கணித மேதை ஒரு தலைவன் அப்படி ஒப்புக்கொள்வதில் பெருமை இல்லை அப்படி இருக்க முயற்சி செய்ய வேண்டும் தத்துவார்த்தங்கள் இருக்கட்டும் உங்களை கேட்டுக்கொண்டுதான் யுஜி ஆனாவை நான் தனி மாளிகைக்கு கொண்டு வந்தேன் கொண்டு வந்தேன் இதில் இராஜதந்திர விளையாட்டை நடத்த வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஏன் வந்தது கேரள பூமியில் கேரள தென்னைகளையே பயிரிட வேண்டும் என்று நினைப்பதால் வந்தது யூஜி குழந்தைக்கு பட்டம் கிடைத்துவிடும் என்று பயந்தீர்களா குலசேகர ஆழ்வாரின் மகுடம் பாஸ்கர ரவிவர்மனை அலங்கரிக்கும் அந்த குழந்தையையும் ஏன் அலங்கரிக்க கூடாது அதற்காக நீங்கள் நடத்திய நாடகத்துக்கு சீர்மாறன் சீர் வல்லபனை தேர்ந்தெடுத்த காரணம் உனக்கு அவன் தந்தை வரவகுண பாண்டியன் உதவிய போது எனக்கு அவன் உதவக்கூடாதா தம்பிரான் சுவாமிகள் பேச்சு இன்னும் அவர் என்னிடம் வஞ்சத்தோடு தான் பழகி கொண்டிருக்கிறார் என்பதை குறிக்கிறது இல்லை உண்மையான நெஞ்சத்தை திறந்து காட்டுகிறார் சேரமான் கடந்த காலங்களை மறந்து உன்னை நான் நேசிக்க முடியும் இந்த சேர வம்சத்தில் உனக்குள்ள பாத்தியதையை ஒப்புக்கொள்ள முடியும் ஒப்புக்கொண்டிருக்கிறேன் ஆனால் வேறு நாட்டு பெண்ணுரத்துக்கு சேர வேட்சம் போட்டு அவள் பெற்ற பிள்ளையை சேரநாட்டு மன்னனாகவும் நான் அங்கீகரிக்க முடியாது மகுடத்தை பற்றியும் பாண்டிய மன்னனின் உதவியை பற்றியும் தான் சொன்னது உன்னை குத்தி அல்ல உன் போக்கை ஒப்புக்கொண்டிருக்கிறேன் என்பதை நினைவுபடுத்துவதற்காக ஆனால் இதையும் நான் ஒப்புக்கொள்ள முடியாது பத்மாவதியின் வயிற்றில் ஒரு பசுந்தழில் பிறக்கவில்லையே திருவஞ்சைக் களத்துக்கு ஒரு வாரிசு இல்லையே என்ற கவலை எனக்கு உண்டு துரதிருஷ்டவசமாக மார்த்தாண்டவர்மனுக்கும் வாரிசு இல்லை வாரிசு இல்லாத மகுடங்களுக்கெல்லாம் வேறு நாடுகளில் இருந்து வாரிசுகள் வருவதை நான் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டுமா தம்பிராம் சுவாமி ஏற்கனவே நான் கூறியிருக்கிறேன் எந்தவித வம்ச பாத்தியதையும் யூஜியானா கொண்டாட மாட்டாள் என்று இதையேன் நீங்கள் என்னிடம் சொல்லியிருந்தால் அவளை திருப்பி அனுப்பாமலேயே ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம் அல்லவா சேரமான் சரியாகவோ தவறாகவோ பழகிய இடத்தில் பாசத்தை வளர்த்து கொள்வது என் பழக்கம் குலசேகர ஆழ்வாரிடம் எனக்குள்ள பாசம் உனக்கும் தெரியும் அதே பாசம் உன்மீதும் எனக்கு ஏற்பட தொடங்கிற்று அந்த பாசம் பத்மாவதியின் மீதும் பாசமாகவே வளர்ந்தது நான் ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரி எனக்கு திருமணமாகி ஒரு மகள் பிறந்திருந்தான் அந்த மகளை எப்படி நேசிப்பேனோ அப்படியே அவளையும் நேசிக்கிறேன் இப்படி நான் சொல்வதால் இந்த நாடகத்தில் அவளுக்கும் பங்கிருக்குமோ என்ற தப்பு கணக்கு போடாதே உங்களுக்கு இடையேயுள்ள விரிசலை மேலும் அதிகப்படுத்தி கொள்ளாதே நிம்மதியற்ற அந்த பெண்ணுக்கும் ஒரு நிம்மதி கிடைக்குமே என்பதும் என் நடவடிக்கை நடவடிக்கைகளுக்கான காரணங்களில் ஒன்றாகும் சுவாமி இவ்வளவு பழகியும் என்னால் உங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை உங்களது பாச உணர்வையும் நான் நாடகம் என்று நினைக்கவில்லை ஆனால் என் ஆசை உணர்வையும் உங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாதா ஆசை அழியக்கூடியது பாசம் நிரந்தரமானது என் தாயின் மீது எனக்குள்ளது பாசம் என் தாய் நாட்டின் மீது எனக்குள்ளது பாசம் பத்மாவதியின் மீது எனக்குள்ளது பாசம் ஆனால் யூஜியானாவின் மீது உனக்குள்ளது வெறும் ஆசையே ஆசை யார் மீதும் ஏற்படலாம் ஆனால் பாசம் சிலர் மீது தான் ஏற்படும் ஆசை வைத்தவர்களை மறப்பது கடினமாக இருக்கலாம் ஆனால் மறந்துவிட முடியும் பாசம் வைத்தவர்கள் இறந்து போனாலும் நமது மரண பரியந்தம் அவர்களை மறக்க முடியாது எனக்கும் உனக்கும் இடையே உள்ள பேதம் இதுதான் நீ முடிசூட்டி கொண்டதிலிருந்து நீங்கள் என்று உன்னை நான் அழைத்து வந்த நான் இப்போது உன்னை நீ என்று அழைக்கிறேனே அதுதான் பாசம் நீங்கள் என்பது மரியாதை மரியாதை குறையும் அல்லது அழியும் ஆனால் பாசம் இரும்பாலே செய்யப்பட்ட தூண் கால காலங்களுக்கு அழியாது சுவாமி நீங்கள் சொல்வது நீங்கள் சொல்வது அனைத்தையும் நான் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் நான் நிம்மதி இழந்துவிட்டேனே எதையும் யாரும் இன்னொருவனுக்கு கொடுத்துவிட முடியும் ஆனால் இந்த நிம்மதியை மட்டும் மனிதன் தன்னிடமிருந்தே தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அது முடியாமற் போகுமானால் ஒரு பலவீனமான மனிதன் அர்த்தம் இல்லாது மரணமடைந்ததாகத்தான் கதை முடியும் மரணம் இதை விட சுகமானது சுவாமி ஆசை வயப்பட்ட எல்லோருக்கும் பொதுவான பல்லவிதான் இது அவசரப்பட்டு இறந்து போகாமல் ஆற போட்டு பார்த்தால் எதிர்காலத்தில் நாம் நினைத்தது எவ்வளவு முட்டாள்தனமானது என்பதை நீயே உணர்வாய் நல்லது சுவாமி அர்த்த சாஸ்திரம் எழுதிய சாணக்கியன் கூட உங்களுக்கு உங்களிடம் பிச்சை வாங்க வாதத்தில் உங்களை வெல்லும் சக்தி என்னிடமில்லை ஆனால் ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் அருள் புரிவீர்களா என்ன அது இடையில் ஒரு முறை நான் இஸ்ரேவேலுக்கு சென்று அவளை பார்த்து வர அனுமதிப்பீர்களா சேரமான் வாழ்ந்தால் ஒரே வாழ்ந்து விட வேண்டும் மறந்தால் ஒரே மறந்து விட வேண்டும் வாழ்வதும் மறப்பதுமாக இருப்பது சித்திரவதை இன்னும் ஒரு திங்கள் கழித்து நீ யோசித்து பார்த்தால் இந்த கேள்வியை என்ன கேட்கவே மாட்டாய் காலத்தால் மட்டுமே தீரக்கூடிய நோயின் பெயரே ஆசை கவனம் ஒரு பக்கத்திலேயே இருக்குமானால் கவலை அதிகமாகத்தான் இருக்கும் அதை மறுபக்கம் திருப்பு கேரள தேசத்தை புனருத்தாரணம் செய்ய திட்டமிடு இந்த பக்கம் பல்லவ மண்டலத்தையும் வடபகுதியில் உஜ்ஜெனி உஜ்ஜெனியையும் வெல்லலாமா என்று யோசனை செய் அரேபியரோடு வர்த்தகத்தை அதிகப்படுத்தலாமா என்று சிந்தி ஈழ நாட்டை அந்த சிம்மாசனத்தில் ஒருமுறை வீற்றிருக்கலாமா என்று யோசித்துப்பார் கடல் பயணம் செய்து கடாரம் போவதென்றும் முன்னீர் பழந்தீவு பன்னீர் வெல்வதென்றும் முடிவு கட்டு மலை தாண்டிப்போனால் காந்தாரம் கடல் தாண்டி போனால் காம்போஜம் ஒரு மன்னனின் ஆண்மை அதில் தான் அடங்கி இருக்கிறதே தவிர ஒருத்தையின் மடி தலை வைத்து வரை தூங்குவதில் அல்ல ஒரு மன்னனை கொண்டு ஒரு புதிய வம்சத்தையே உருவாக்கினான் சாணக்கியன் உன்னை கொண்டு ஒரு அகண்ட கேரளத்தை உருவாக்க நான் விரும்புகிறேன் அதனால் இவ்வளவும் சொல்கிறேன் என்று சொன்னபடியே திரும்பி பார்த்தார் நாராயண நம்பூதிரி வழக்கமான கதைதான் அவர் பேச்சின் பின்பகுதியை கேட்க சேரமான ராஜசேகர சுவாமி பேசி கொண்டிருக்கும் போதே எப்படி அவர் நழுவினாரோ அப்படியே இப்போதும் நழுவி விட்டார் இரண்டு ராஜதர்சனம் அரசவைக்கு செல்ல செலுத்த வேண்டிய காணிக்கைகளை எப்போது செலுத்துவது அரசரை காண்பதற்கு வாய்ப்பே இல்லையே என்று மகமதவும் சலீமாவும் கவலைப்பட்டார்கள் நாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் அவர்களுக்கு விவரமாக எடுத்துச் சொல்லி அமைதியற்ற நிலையில் அரசர் இருப்பதாகவும் அதனால் தான் அரசரை காண முடியவில்லை என்றும் அவர்களுக்கு விளக்கினார்கள் அகமதவும் பாத்திமாவும் அன்றைக்கு கோயில் அருகே கண்டோமே அந்த யூத பெண் திருப்பி அனுப்பப்பட்டது என்று வினவினாள் சலிமா அவளேதான் காதலுக்காக முடி துறந்த பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் காதலனை காக்க காதலை துறந்த ஒருத்தியை இப்போது பார்க்கிறோம் சுண்டினால் ரத்தம் தெறிக்கும் அழகு படைத்தவள் யூஜியானா அவள் மேனியை போலவே உள்ளமும் வெள்ளை இல்லை என்றால் கருவுற்ற நிலையிலும் நாட்டை விட்டு போகச் சம்மதிப்பாளா என்றாள் ஜெபுனிசா அவள் ஒரு பைத்தியக்காரி அரசரையும் முடி துறக்க செய்து தன்னோடு அழைத்து போயிருத்தால் ஒரு காவியமாகவே ஆகியிருப்பாள் என்றார் அகமது இத்தோடு விட்டுவிட்டது யார் கண்டது இன்னும் கூட இது தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது பாத்திமா ஆண்டவர் என்ன நினைக்கிறார் என்று யாருக்கு தெரியும் என்றார் மகமது என்னவோ எனக்கு இதெல்லாம் புரியவில்லை தலையை வலிக்கிறது என்று குறிவிட்டு மாடத்துக்குச் செல்வதற்காக சலீமா புறப்பட்ட போது யூசுஃப் ஓடோடி வந்தான் அரசரை பார்ப்பதற்கான நேரம் கிடைத்துவிட்டது என்றான் எப்போது என்று கேட்டார் அகமது நாளை காலை ஒன்பது நாழிகைக்கு அரசவை மண்டத்தில் மண்டபத்தில் காணிக்கை செலுத்துவோரை மட்டும் அரசர் சந்திக்கிறார் என்றான் அவன் அவனுக்கு மேல்மூச்சு கிழ்மூச்சு வாங்கிட்டு மற்றவர்களுக்கு நல்ல செய்தி கொண்டு செல்லும் குதிரைக்கு வாயில் நுரை தள்ளுவதில்லையா அதுபோல அந்த செய்தியையும் சாதாரணமாகவே கேட்டுக்கொண்டாள் சலீமோ மாடத்துக்கு அவள் ஏறி சென்ற போது அவளது நிழல் போலவே கூடவே ஏறிச் சென்றாள் ஜெபுனிசா படிக்கட்டில் ஏறும்போதே ஜாக்கிரதை என்றாள் நான் பார்த்துத்தான் போகிறேன் வழிக்கு விழுந்து விட மாட்டேன் என்றாள் சலிமா நாளைக்கு அரசரை பார்க்கும் போது கருப்பு சல்லா உன் முகத்தில் பாதியை மூடிக்கொள் என்றாள் ஜெபுனிசா ஏன் அரசரும் அப்படித்தான் மூடிக்கொள்வாரோ என்று கேட்டாள் சலீமா இல்லை உன்னை பார்த்து அவர் மயங்கிவிட்டால் ஆபத்து என்றால் ஜெபனிசா வைத்தியமே நான் தான் மயங்கக்கூடாதே தவிர அரசர் மயங்குவதால் எனக்கென்ன வந்தது அவர் அரசரானால் என்ன சக்கரவர்த்தியாகவே இருந்தால்தான் என்ன நான் என்னுடைய மார்க்கத்திலிருந்து வழுவ மாட்டேன் ஆனால் நான் அறியாத பெண் தான் ஆனாலும் என்னுடைய காலடி சுவடுகளை மற்றவர்கள் பின்பற்ற வேண்டும் என்ற நினைப்பேனை தவிர யாருடைய அடிச்சுவட்டுக்கும் என்னை ஒப்புக் கொடுக்க மாட்டேன் நான் பிறந்தது இஸ்ரேவேலில் அல்ல அரேபியாவில் இவ்வளவு சொல்லிக்கொண்டே படுக்கையில் அவள் அமர்ந்தாள் சீச்சி நான் வேடிக்கையாக சொன்னேன் நீ ஏதேதோ சொல்கிறாயே என்று சொல்லிக்கொண்டே ஜபுனிசா அவள் பக்கத்தில் அமர்ந்தாள் சலீமா கட்டிலில் சாய்ந்து உட்கார்ந்தால் தந்தப்பதுமை ஒன்று சிற்பக்கூடத்தில் அமர்ந்திருப்பது போல் இருந்தது அது ஜபுனிசா ஒரு பாரசீக கவிதையை பாட ஆரம்பித்தாள் ஏ அழகியே காபூல் நகரத்து இனிய திராட்சைகள் எனக்கு கசந்து விட்டனர் சுவை நிறைந்த சுவை நிறைந்த மதுரசம் எனக்கு புளித்து போய்விட்டது எனது கண்ணாடி கோப்பைகள் திண்டுவாரில்லாமல் கிடக்கின்றன இவ்வளவு காலமும் பட்டு துணியில் எழுதி வந்த எனது எழுதுகோல் உன் கண்ணங்களில் எழுத துடிக்கிறது உன் கண்ணங்களின் மீது சாய்ந்திருக்கும் போதே மரணம் என்னை அணைத்து கொள்ளுமானார் அதையே ஒரு பாக்கியமாக கருதுவேன் இந்த பாடலை வெகு சுகமாக பாடினாள் ஜெபுனிசா சி இதென்ன பாட்டு மது போதையில் மயங்கிய எவனோ காதல் போதையில் உளறியது வேறு எதையாவது பாடு என்று சொல்லிக்கொண்டே தலையணையில் தலை வைத்தாள் சலீமா ஜெபுனிசா சொந்தத்தில் கற்பனை செய்து பாட ஆரம்பித்தாள் அலை வருவது கடலிலே தண்ணீர் வருவது நதியிலே செடி முளைப்பது மண்ணிலே நட்சத்திரங்கள் இருப்பது வானத்திலே குழந்தைகள் பிறப்பது பெற்றோருக்கே குரங்கு என்பது வாழ் உள்ளது அவள் பாடி முடிக்கவில்லை ஏய் என்ன புதிய புதிய விஷயங்களாக சொல்கிற இதுவரை எனக்கு தெரியாத விஷயங்களையெல்லாம் சொல்லிவிட்டாயே என்று தானும் கிண்டல் செய்தால் சலீமா உனக்கு தெரிந்த விஷயத்தை பாடட்டுமா இல்லை தெரிந்தே தீர வேண்டிய விஷயத்தை பாடட்டுமா என்று கேட்டால் ஜபுனிசா இதை யாவது பாடு என்று சொல்லிவிட்டு திரும்பி படுத்தால் சலீமா எந்த பெண்ணும் தப்ப முடியாதது பருவ உணர்ச்சிக்கே என்று பாட ஆரம்பித்தால் ஜெபுனிசா அதை உன்னோடு வைத்துக்கொள் என்று கூறிவிட்டு மடமடவ என்று கீழே இறங்கிவிட்டான் மறுநாள் காலையில் அரசரை பார்க்கப் போகிறோம் என்ற எண்ணம் அவளுக்கும் இருந்தது ஆனால் அது அவள் தூக்கத்துக்கு இடையூறாக இருக்கவில்லை காலை பொழுதில் அந்த கனக மணிச்சலை தன்னை அலங்கரித்துக் கொண்டது ஜெபுனிசாவும் அப்படியே அவளை அலங்கரித்து கொண்டாள் மகமது அகமது ஃபாத்திமா எல்லோரும் அப்படியே யாவரும் தங்களை அரசர் ஒரு சிறந்த வணிக குடும்பமாக கருத வேண்டும் என்ற ஆசையில் அணிமணிகளை அதிகப்படுத்தி கொண்டார்கள் அதிலும் அரசவை மண்டபம் அன்றும் நிரம்பித்தான் இருந்தது கடந்த ஒரு திங்களாக அரபு நாடுகளில் இருந்தும் இஸ்ரவேலில் இருந்தும் கப்பல்களில் வந்தவர்கள் அனைவரும் அங்கே கூடியிருந்தார்கள் தினமும் சிறிது நேரம் அவர்களை அவர்களது காணிக்கைகளை பெற்றுக்கொள்வார் அரசர் அதனால் கூட்டம் குறைவாக இருக்கும் முப்பது நாட்களாக திரண்டிருந்த கூட்டமாதலின் மண்டபம் நிரம்பி வழிந்தது எல்லோரையும் பார்ப்பதைப் போலவே தங்களையும் பார்ப்பதற்கு முன்னேற்பாடியதற்கு யூசுப் எதற்காக ஓடி ஆடி அனுமதி பெற்றான் என்று அலுப்போடு சிந்தித்தாள் சலீமா மண்டபத்தின் முன்வரிசையில் எட்டு வரிசைகளுக்கு பின்னாலேயே அவளுக்கும் அவள் குடும்பத்தினரும் அமர்ந்திருந்தனர் காவலர்கள் கேரள சிங்க வள நாடாகிய திருவஞ்சைக்களத்தின் மாமன்னர் மூன்றாம் சேரமான் பெருமாள் வாழ்க என்று கோஷமிட்டார்கள் மன்னவர் சேரமான் பெருமாள் கம்பீரமாக உள்ளே நுழைந்தார் அலை எழுந்து மரியாதை செலுத்தினர் ஒவ்வொருவர் கையிலும் வகை வகையான பொருட்கள் இருந்தன அரசர் வந்து பிரார்த்தனை அரங்கத்தில் நின்றதும் ஒவ்வொருவராகவும் வரிசையாக வந்து தங்கள் பெயரையும் நாட்டையும் தொழிலையும் சொல்லி காணிக்கைகளை தந்துவிட்டு போய்விட வேண்டும் சேரமான் அருகிலேயே நாராயண நம்பூதரையும் கைகளை கட்டி கொண்டு ஒவ்வொருவராக எழுந்து வந்து தங்கள் விவரத்தை சொல்லி காணிக்கைகளை செலுத்தினார்கள் இஸ்ரேவேலியர்கள் எகிப்தியர்கள் சிரியன் கிறிஸ்தவர்கள் என்ற அனைவரும் வேடிக்கை பொருட்களை கொண்டு வந்திருந்தார்கள் அரேபிய வணிகர்கள் மட்டும் அதிகம் வாசனை திரவியங்கள் கொண்டு வந்திருந்தார்கள் அந்த திரவியங்களின் வாசனையால் அரசவை மண்டபமே மனம் கமழ்ந்தது மகமதுவும் சலீமாவும் தங்கள் நேரம் வந்ததும் பல வகையான பொருள்களையும் கையில்களில் சுமந்தவாறு அரசரை நெருங்கினார்கள் சேரமான் மற்றவர்களை வரவேற்றது போலவே தான் அவர்களையும் வரவேற்றார் அதே புன்னகைய அதே வணக்கம் மகமது முதலில் தம் கைகளில் இருந்த காணிக்கை பொருள்களை அவரிடம் வழங்கி தம் பெயர் தொழில் நாடு கூறி வணங்கிவிட்டு வந்தார் அடுத்தார்போல் வந்த சலீமா எதுவும் சொல்ல முடியாமல் தயங்கி தயங்கி தேகம் நடுிய நடுங்கிய வண்ணம் நின்று கொண்டிருந்தாள் அவள் தானாகச் சொல்லாத விவரங்களை அரசனை கேட்க வேண்டி இருந்தது பெயர் என்று கேட்டார் சேரமான் சலீமா பயத்தோடு தூரத்தில் நின்றிருந்த தன் தந்தையை பார்த்தால் மகமது சலீமா என்றார் ஊமையா என்று கேட்டால் சேரமான் மண்டபத்தில் இருந்தவர்கள் சிரித்தார்கள் வெட்கத்தாலும் பயத்தாலும் சலீமாவின் முகம் வெளிரி போயிற்று சேரமான் சிரித்து கைகளை நீட்டினார் தன் கையில் இருந்த வாசனை பொருள்களை அந்த கைகளுக்கு அளித்தால் சலீமா பயத்தாலும் நடுக்கத்தாலும் அவளது பாதுமுகத்தை மூடியிருந்த கருப்பு சல்லா துணி கட்டவிழுந்து விழுந்தது சேரமான் கைகளில் அவள் வாசனை திரவயத்தை தந்தபொழுது அவரது வலதுகையில் அணிந்திருந்த மணி ஒன்று தானும் கை நழுவி விழுந்தது அப்போது கோவில் மணி ஒலிக்கும் சத்தம் கேட்டது அந்த குரல் உடைந்த மணியின் ஒலி போல இருந்தது மூன்று ஆகவம் வழங்கும் அத்தாட்சி தோண்டி எடுக்க தேவையில்லாமலே தொன்மை காலம் தொட்டு இன்று வரையில் பாதுகாக்கப்பட்டு வரும் பூர்வீக நகரம் ஜெருசலம் பாரதத்தில் கற்கோட்டைகள் கட்டப்படுவதற்கு முன்னாலேயே ஏன் உலகமே கற்கோட்டை கட்டுவதற்கு முன்னால் முதன் முதலில் கற்கோட்டை கட்டிய நகரம் ஜெருசலம் விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் ஒருங்கே வளர்த்த இஸ்ரேவேல் நாட்டின் தலைநகரம் அது எபிரேய மொழியும் கிரேக் மொழியும் மட்டுமே அந்த நாட்டின் பூர்வீக மொழிகள் பிற்காலத்தில் உலகத்தையே வளைத்து போட்ட ஒரு புதிய மார்க்கம் பிறந்த பூமி அல்லவா அது எத்தனையோ நாடுகளின் கவனத்தை தன் பக்கம் திருப்பிய இஸ்ரேவேல் யூத தாயகம் இஸ்லாம் மார்க்கம் தோற்றுவதற்கு எட்டு நூற்றாண்டுகளுக்கு முன்னமேயே அது கிறிஸ்தவ மார்க்கத்தை தோற்றுவித்தது அன்று ஜெருசலம் ஆலயத்தில் பிரம்மாண்டமான பூர்வீக மணி ஒன்று ஓங்கி ஒலித்து இருந்தது அரசன் சாலமன் காலத்திலேயே கட்டப்பட்டதாக கூறப்படும் மணி அது அந்த ஆலயத்தில் நூற்றுக்கணக்கான இளம்பெண்கள் கூடி பாடிக்கொண்டிருந்தார்கள் எழுநூறு ஆண்டுகளுக்கு மேலாக அதே பாடல்களைத்தான் யூதர்கள் பாடுகிறார்கள் என்றும் ஒவ்வொரு நாளும் அந்த பாடல்களில் புதிய புதிய அர்த்தம் இருப்பது போல தோன்றிற்று வாத்தியங்கள் மென்மையாக இயங்கிக் கொண்டிருந்தன கம்பீரமான அந்த ஆலயத்தில் மணியோசையை தாளமாக அமைந்தது உற்சுவர் அதை எதிரொலித்தது முத்தலபேன் வாத்தியத்தில் வாசிக்க இராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதத்தில் அமைந்து அவர்கள் பிரார்த்தனை கீதங்களை பாடினார்கள் தம்மை மறந்து அத்தனை பெண்களும் மற்றொரு பகுதியில் இருந்த ஆண்களும் பாடிக்கொண்டிருந்த போது உள்ளே நுழைந்து மண்டியிட்டால் யூஜியானா தந்தை யோகோவா தள்ளாடிய நிலையில் ஆடவர்களோடு போய் அமர்ந்தார் பிரார்த்தனை தொடங்க தொடங்கி தொடங்கி கொண்டிருந்தது கிழவர் கிழவர் யோகோவாவின் அருகில் அமர்ந்திருந்தார் இன்னொரு கிழவர் அவர் பெயர் மனோவா இந்த பக்கம் உட்கார்ந்திருந்தார் இன்னொரு கிழவர் அவர் பெயர் மூசே பிரார்த்தனையின் ஊடே அவர்கள் இருவரும் யோகோவாவை அடையாளம் கண்டு கொண்டார்கள் நீ யோகோவா அல்லவா என்று கேட்டார் மனோவா ஆம் என்று தலையை ஆட்டினார் யோகோவா உடனே மனோவா அவரை கட்டுப்படுத்திக் கொண்டார் மோசேயும் அவரை கட்டுப்படுத்திக் கொண்டார் மூவரும் பள்ளித் தோழர்கள் எப்போது வந்தா என்று கேட்டார் மோசே வந்து கொண்டே இருக்கிறேன் என்று பதில் சொன்னார் யோகோவா வீட்டைத்தான் விட்டுவிட்டாயே எங்கே தங்கப் போகிறாய் என்று கேட்டார் மனோவா இடம் தெரியாமல் தான் ஆலயத்துக்கு வந்தேன் ஏராளமாக பொன் கொண்டு வந்திருக்கிறேன் ஒரு நல்ல இடமாக பார்த்து வாங்க வேண்டும் என்றார் யோகோவா உறவுகள் என்று கேட்டார் மோசே ஒரே உறவுதான் என் மகள் யூஜியானா அதோ அங்கே இருக்கிறாள் என்று சுட்டி யோகோவா அங்கே அவர்கள் யூத ஜாதி யூஜியானாவை காணவில்லை குங்குமப்போட்டு வைத்த கேர கேரள பெண்ணை தான் பார்த்தார்கள் உன் பக்க மகளுக்கு பக்கத்தில் இருக்கும் முதியவள் மில்கால் தான் என் மனைவி முன்பக்கம் இருக்கும் லேயால் தான் என் மகள் நம் வீட்டுக்கு போகலாம் அங்கே போய் பேசிக்கொள்ளலாம் என்றார் மனோவா பிரார்த்தனை முடிந்தது மனோவாவும் மோசேயும் கைய யோகோவாவை கைத்தாங்கலாக அணைத்தபடி பெண்கள் பகுதிக்கு போனார்கள் மில்காஸ் மில்காலிடம் யோகோவாவையும் யோஜியானாவையும் அறிமுகப்படுத்தினார்கள் மில்காலை கூர்ந்து கவனித்தார் யோகோவா தான் இஸ்ரேவேலை விட்டு கேரளத்துக்குச் சென்றபோது அவளும் வழி அனுப்பதை வழி அனுப்பியதை ஞாபகப்படுத்தினார் அதைத்தான் நானும் யோசித்து கொண்டிருக்கிறேன் என்றாள் மில்கால் லேயாளுக்கும் யூஜியானாவை அறிமுகப்படுத்தினார்கள் ஆலயத்தை விட்டு அவர்கள் வெளிவந்த போது சேரநாட்டிலிருந்து அழைத்து வந்த தோழி பெண்கள் சேவகர்கள் எல்லாரும் தங்க நாணயப்பட்டிகளையும் நகைப்பட்டிகளையும் பரப்பி அதன் மீது அமர்ந்தார்கள் ஜெருசலமின் சது சதுரக்கல் சாலையில் போவோர் வருவோர் எல்லோரும் அவர்களையே பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆடை அணியை தவிர மற்ற விஷயங்களில் சேரநாட்டு சேரநாட்டு பெண்களுக்கும் சேரநாட்டு பெண்களுக்கும் சேர பெண்களுக்கும் மற்றும் யூத பெண்களுக்கும் அதிக வித்தியாசம் இராது ஆயினும் சேரநாடு ஒரு வளமான நாடு என்று நினைக்கும் இஸ்ரேலியர்கள் சேரநாட்டிலிருந்து யார் வந்தாலும் அதிசயமாக பார்ப்பார்கள் யோகோவாவும் மனோவா குடும்பத்தினரும் அவர்களையும் அழைத்து கொண்டு மனோவாவின் மாளிகைக்கு வந்து சேர்ந்தார்கள் மனோவாவின் மாளிகை மிக பிரம்மாண்டமான ஒன்றே எகிப்தில் வாணிபம் செய்து பொருளீட்டியவர் மனோவா ஏராளமான சொத்துக்களோடு யோகோவாவையும் மகள் யூஜியானாவும் வந்தால் வந்ததால் வரவேற்பும் மரியாதையும் பிரமாதமாக இருந்தார்கள் இருந்தன யூத்த ஜாதியும் ஒரு வணிக ஜாதி தான் அல்லவா லேயாள் யூஜியானாவுக்கு தன் மாளிகையை சுட்டுக் காட்டினாள் கூட வந்த கேரள பெண்கள் ஐம்பது பேரும் அந்த மாளிகையை பார்த்து அதிசயத்திறார் அதிசயித்தார்கள் இவர்களை எல்லாம் திருப்பி அனுப்ப வேண்டும் என்று பெருமூச்சோடு சொன்னாள் யூஜியானா அதே நேரத்தில் மனோவா யோகோவாவிடம் ஏன் இவ்வளவு பெண்களை அழைத்து வந்தாய் என்று கேட்டாள் கேட்டார் ஒரு ராணி கப்பலில் ஏறுவது என்று பெருமூச்சு விட்டார் யோகோவா நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்டார் மனோவா அதற்குள் மாடத்திலிருந்து லேயாளம் யூஜியானாவும் கீழே இறங்கி வந்துவிட்டார்கள் மில்காலம் வந்து பக்கத்திலே நின்று கொண்டாள் எல்லோரையும் உட்கார சொன்னார் மனோவா பெண்களுக்கு புளிக்காத திராட்சை ரசமும் ஆண்களுக்கு புளித்த ரசமும் வழங்கப்பட்டன ஆதியோடு அந்தமாக அத்தனை விஷயங்களையும் யோகோவா கூறினார் சரம் சரமாக கண்ணீர் வடித்தபடியே யூஜியானா அதை கேட்டுக்கொண்டிருந்தாள் சேர நாட்டுக்கு வாரிசு இல்லாதபோது யூஜியானாவின் பிள்ளைதான் வாரிசாக வேண்டும் என்றார் மில்கால் இனி அது எப்படி சாத்தியமாகும் என்று கேட்டார் மனோவா ஏன் ஆகாது என்று சொன்ன மில்காட் ஆகமத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தாள் தாவீது ராஜா வயது சென்று கிழவனான போது ஆடைகளினால் அவனை மூடினாலும் அவனுக்கு அனல் உண்டாகவில்லை அப்போது அவனது ஊழியக்காரர் அவனை நோக்கி அரசே ராஜசமூகத்தினின்று உங்களுக்கு பணிவிடை செய்யவும் உங்கள் உடல் சூடுபடும்படி மடியிலே படுத்துக்கொள்ளவும் ஒரு கன்னி பெண்ணை தேடுகிறோம் என்று கூறி இஸ்ரேவேலின் எல்லையிலே சூனேன் என்ற என்னும் ஊரில் அபிஷா என்னும் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து அவளை அரசரிடம் கொண்டு வந்தார்கள் அந்த பெண் அழகானவள் ஆயினும் தாவீது அவளை அறியவில்லை ஆகித்துக்கு பிறந்தா என்பவன் தாவீதுக்குப் பிறகு நானே ராஜா என்று கூறி ரதங்களையும் குதிரைகளையும் காலாட்களையும் சம்பாதித்தான் அவன் செருவாவின் குமாரனாகிய யோவா போடும் ஆச்சாரியாரின் அபியந்தாரோடும் ஆலோசனை செய்து உதவி பெற்று வந்தான் தாவீது மன்னோ மன்னனோடு இருந்த பராக்கிரமசாலிகள் யாவரும் அதோனியாவுக்கு உதவி செய்யவில்லை அதோனியா இஸ்ரோ இஸ்ரோகேலுக்கு அதோனியா இன்ட்ரோகேலுக்கு சமீபமான சோகேலெத் என்னும் கல்லின் அருகே ஆடு மாடுகளையும் கொழு மற்ற ஜந்துகளையும் அடித்து ராஜாவின் குமரரா குமாரராகிய தன் சகோதரர் எல்லாரையும் ராஜாவின் ஊழியக்காரரான யூதாவின் மனுஷர் அனைவரையும் அழைத்தான் தீர்கத தரிசியாகிய பெனாயாவையும் பராக்கிரமசாலிகளையும் தன் சகோதரனாகிய சாலமோனையும் அழைக்கவில்லை அப்போது நாத்தான் சாலமோனின் தாயாகிய பாலை நோக்கி நம்முடைய ஆண்டவனாகிய தாவியதுக்கு தெரியாமல் ஆகித்தின் குமாரனாகிய அதோனியா ராஜாவாகிற செய்தியை நீ கேட்கவில்லையா இப்போது உன் பிராணனியும் உன் குமாரனாகிய சாலமோனின் பிராணனையும் தப்பிவிக்கும்படிக்கு நீ வா உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன் நீ தாவீது ராஜாவினிடத்தில் போய் ராஜாவாகிய என் ஆண்டவனே எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலோமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காதனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உமது அடியாளுக்கு ஆணையிடவில்லையோ அப்படி இருக்க அதோனியா ராஜாவாகிறது என்ன என்று அவரிடத்தில் கேள் நீ அங்கே ராஜாவோடு பேசிக் கொண்டிருக்கையில் நானும் உனக்கு பின்வந்து உன் வார்த்தைகளை உறுதிப்படுத்துவேன் என்றான் அப்படியே பத்சேபால் பள்ளியறைக்குள் ராஜாவிடத்தில் போனால் ராஜா மிகவும் வயது சென்றவனாக இருந்தான் சூனேம் ஊராளாகிய அபிஷாக் ராஜாவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள் பத்சேபால் குனிந்து ராஜாவை வணங்கினாள் அப்போது ராஜா உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான் அதற்கு எனக்கு பின் உனது குமாரனாகிய சாலோமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மீது வீற்றிருப்பான் என்று நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை கொண்டு உமது அடியாளுக்கு ஆணையிட்டீரே இப்போது அதோனியா ராஜாவாகிறான் என் ஆண்டவனாகிய ராஜாவே நீரதை அறியவில்லை அவன் மாடுகளையும் கொழுத்த ஜந்துக்களையும் மாடுகளையும் திரளாக அடித்து ராஜாவின் குமாரர் அனைவரும் ஆச்சாரியனாகிய அபியத்தாரையும் அபியத்தாரையும் யோவா படைத்தலைவனையும் அழைத்தான் ஆனால் உமத அடியாளாகிய சாலோமோனை அழைக்கவில்லையே ராஜாவாகிய என் ஆண்டவனே ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு பிறகு அவருடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பவன் இன்னான் என்று தங்களுக்கு அறிவிக்க வேண்டுமென்று இசரவேலர் அனைவரின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கின்றன அறிவியாமல் போனால் ராஜாவாகிய என் ஆண்டவன் நம்முடைய பிதாக்களோடே படுத்துக்கொண்ட பின்பு நானும் எனது குமாரனாகிய சாலமோனும் குற்றவாளிகளாக எண்ணப்படுவோம் என்றாள் பின்பு தாவீது ராஜா ஆச்சாரியனாகிய சாதோக்கையும் திர்கதரிசியான நாத்தானையும் பொய் பொய்தாவின் குமாரன் பெனாவையும் என்னிடத்தில் அழைத்து வாருங்கள் என்றான் அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த ராஜா அவர்களை நோக்கி நீங்கள் உங்கள் ஆண்டவனாகிய சேவகரை கூட்டிக்கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை என் கோவேறு கழுதை மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள் அங்கே ஆச்சாரியனாகிய சாதோக்கும் தீர்கதரிசியாகிய நாத்தானும் அவனை இஸ்ரவேலில் அபி அபிஷேகம் பண்ண கடவர்கள் பின் எக்காளம்பூதி ராஜாவாகிய சாலோமோன் வாழ்க என்று வாழ்த்துங்கள் அதன் அவன் நகர்வலம் வந்து சிங்காசனத்தில் வீட்டிருக்கும்படி அவனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் அவனே என் ஸ்தானத்தில் ராஜாவாக இருப்பான் அவன் இஸ்ரேவேலின் மேலும் யூதாவின் மேலும் தலைவனாக இருக்கும்படி அவனை ஏற்படுத்தினேன் என்றான் இப்போது நீ என்ன சொல்கிறாய் யூஜியானாவின் மகனுக்கு பட்டம் கிடைக்கும் என்கிறாயா என்று கேட்டார் யோகோவா கிடைத்தாக வேண்டும் என்றார் மனோவா என் மகனுக்கு பட்டம் வேண்டாம் எனக்கு அவர் வேண்டும் என்று கண்ணீர் வடித்தால் யூஜியானா பட்டத்துக்கு போட்டி வந்துவிடும் என்றுதானே யாரோ எங்களை சதி செய்து அனுப்பி இருக்கிறார்கள் அது பற்றி ஏன் பேசுகிறீர்கள் என்றார் யோகோவா அதை பற்றி பிறகு விரிவாக பேசுவோம் கொஞ்ச நாட்களுக்கு நீங்கள் இங்கேயே தங்குங்கள் பிறகு ஒரு நல்ல வீடாக பார்த்து வாங்குவோம் என்றார் மனோவா கூட வந்த கேரள பெண்கள் இரண்டு நாட்கள் இங்கேயே தங்கட்டும் என்றால் மில்கால் கப்பல் எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் இங்கே நிற்கலாம் இந்த பெண்களும் கப்பலில் வந்த அலிகளும் இஸ்ரவேலியும் சுற்றி பார்த்து விட்டு போக அவர்கள் கொஞ்ச நாட்கள் இங்கே இருந்தால் யூஜியானாவுக்கு ஆறுதலாக இருக்கும் என்றார் யோகோவா அன்று இரவு மனோவாவின் மாடத்து நிலா முற்றத்தில் அக்கம் கூடிவிட்டார்கள் சேரராஜாவின் மனைவி சேரராஜாவின் மனைவி என்பதே அவர்களது பெரிய பேச்சாக இருந்தது நிலா முற்றத்தில் அமர்ந்தவாறே இப்போது இருந்த யூஜியானா ஆகாயத்தை கூர்ந்து நோக்கினாள் அங்கு ஒளிவீசிய பூரண சந்திரனில் சேரமானின் திருமுகம் தெரிந்தது கற்பனையா உண்மையா என்று கண்களைத் துடைத்துக் பார்த்தாள் நிலாவில் இருந்த சேரமான் கப்பலை அங்கேயே வைத்துக்கொள் நீ திரும்பவும் சேரநாட்டுக்கு வரவேண்டியிருக்கும் என்பது போல் இருந்தது அடுத்தது நான்காவது சாப்டர் பட்டத்து யானை